வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு அமெரிக்க புரட்சி போரின் போது வெர்ஜீனியாவில் ரிச்மெண்ட் நகரம் பிரிட்டன் கடற்படையினரால் தீக்கிரையாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஃபோர்டு மோட்டார் கம்பெனி நிறுவனம் தொழிலாளர்களின் வேலை நேரத்தை எட்டு மணி நேரமாகவும் அவர்களது ஒரு நாள் சம்பளம் ஐந்து டாலர்களாகவும் நிர்ணயித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு கோல்டன் கேட் பாலத்தின் கட்டுமானப் பணிகள் சான் பிரான்சிஸ்கோவில் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பண்பொலை வானொலி முதல் தடவையாக காட்சிப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு டெய்லி மெயில் எனும் பத்திரிகை கடல் கடந்து விற்பனையான பத்திரிகை என்ற பெருமையை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை வானொலி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் என பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு உலகின் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையே மெல்பர்ன் நகரில் நடைபெற்றது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஷ்யா வெனிலா ஐந்து எனும் விண்கலத்தினை வெள்ளி வளிமண்டலத்தில் செலுத்தியது இந்த வெள்ளி கிரகத்தில் சிறிதளவு நைட்ரஜன் நீங்களாக தொண்ணூற்றி ஆறு சதவிகிதம் கரியமலவாயு கலந்திருப்பதாக அந்த விண்கலம் உறுதி செய்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் கலிபோர்னியாவைச் சேர்ந்த மைக்கேல் பிரவுன் தலைமையிலான வானியல் ஆராய்ச்சி குழுவினர் சூரிய குடும்பத்தில் ஏரிஸ் என்ற புதிய குறுங்கோல் டுவார்க் பிளானெட் எனப்படும் புதிய குறுங்கோல் ஒன்றை கண்டுபிடித்தனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஷாஜகான் முகலாய பேரரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரா கிருஷ்ணசாமி நாயுடு தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சி டி ராஜகாந்தம் நகைச்சுவை நடிகர் நகைச்சுவை நடிகை இவர்கள் மன்னிக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜே பி ஜெயரத்தினம் சிங்கப்பூர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சிவாய சுப்பிரமணிய சுவாமி இந்து அமெரிக்க ஆன்மீகவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜுல்பிகார் அலி போட்டோ பாகிஸ்தான் அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லலிதா நாட்டிய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சித்தி அமரசிங்கம் ஈழத்து கலை ஈழத்து கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு மன்சூர் அலி இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தீபிகா படுகோன் இந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு கால்வின் கலிஜ் ஐக்கிய அமெரிக்காவின் முப்பதாவது குடியரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கார்வர் அமெரிக்க தாவரவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு விக்டர் ஹோப் இரண்டாம் லின் லித்கோ பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மேக்ஸ் போர்ன் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சி ராமச்சந்திரா இந்திய இசையமைப்பாளர் இரண்டாயிரமாவது ஆண்டு குமார் பொன்னம்பலம் இலங்கையின் தமிழ் அரசியல் தலைவர் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேர்களே